வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி செய்தி சேவை பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி மாசி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்த தமிழக சிஆர்பிஎஃப் வீரர்கள் திரு சுப்பிரமணியம் திரு சிவச்சந்திரன் ஆகிய இருவரின் உடல்களும் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு நேற்று தகனம் செய்யப்பட்டது தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகமே கண்ணீரோடு வீர வணக்கம் செலுத்தியது குறிப்பிடத்தக்கது வீர அடைந்த தமிழக வீரர்களின் குடும்பத்திற்கும் தமிழக அரசு சார்பில் ரூபாய் இருபது லட்சம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் சென்னையின் நீர்நிலைகளை பராமரிக்க தவறிய தமிழக அரசுக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அப்பல்லோ சார்பில் இலவசமாக சிகிச்சை அளிக்க விரும்புவதாக மருத்துவமனை நிறுவனா் பிரதாப் ரெட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஸ்மார்ட் குப்பை தொட்டிகளை இலவசமாக நிறுவ தனியார் நிறுவனம் முன்வந்திருப்பதால் அதற்கான இடங்களை தேர்வு செய்யும் பணியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஈடுபட்டு வருகிறது எஸ்ஓஎஸ் லண்டன் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் தமிழ் இருக்கை தொடங்க தீவிர முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது ரூபாய் நூறு கோடி தேவைப்படும் இத்திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசின் நிதியுதவி பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது சத்தியமங்கலத்தில் யானைகள் வெளியேற்றத்தை தடுக்க குட்டைகளில் நீர் நிரப்பும் பணியில் வன அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் நாகூர் ஆண்டவர் தர்கா பெரிய கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்குடு ஊர்வலம் நேற்று நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை நேற்று சென்னை திரும்பினார் தாய்பாலுக்கு நிகரான தமிழக ஆவின் பாலின் தரத்தை பார்த்து ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா ஆப்பிரிக்கா நாடுகளின் முகவர்கள் இறக்குமதியாளர்கள் ஆளர் கேட்டு வருகின்றனர் என்று தர்மபுரியில் அமைச்சா் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளாா் காஷ்மீர் புல்வாமா பகுதியில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் மிகப்பெரிய விலையை கொடுப்பார்கள் அவர்கள் கடும் பின் சந்திப்பார்கள் தீவிரவாதிகளை ஒழித்து கட்டுவதற்காக நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு படையினருக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாட்டை காக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளது டெல்லியில் அனைத்து கட்சிகளுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பி எஸ் என் எல் நிறுவனத்திற்கு போர் ஜி வழங்க வேண்டும் என்பது உட்பட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் தேதி முதல் நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேறியதால் நீண்டகாலமாக நடைபெற்று வந்த குஜார் இன மக்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் மற்றும் அதை ஒட்டிய சர்ச்சைக்கு உட்படாத நிலத்தை கையகப்படுத்தியது தொடர்பான மத்திய அரசின் தொன்னூத்தி ஆண்டு சட்டத்திற்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது மின்னணு வாக்கு இயந்திரங்களில் முறைகேடு நடைபெற வாய்ப்பு உள்ளதால் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் டெல்லி வாரணாசி இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் பழுதாகி நடுவழியில் நின்றது அதிநவீன வசதி வந்தே பாரத் முதல் பயணத்திலேயே பழுதானதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் எந்த ஒரு பணியிலும் ஒரு சுமூகமான சூழல் இல்லாமல் குழப்பம் நிலவுவதாகவும் இதைக் களைய துணைநிலை ஆளுநராக உள்ள கிரண்பேடியை மாற்றுவதே சிறந்த வழியாக அமையும் என்றும் யோசனை கூறியுள்ளார் புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் வைத்தியலிங்கம் வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்பெயினில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸ் நேற்று அறிவிப்பை வெளியிட்டாா் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அடுத்த வாரம் சீனாவுக்கு அரசியல் ரீதியாக சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் மோனிஸ் நகரில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற சர்வதேச அறக்கட்டளை சார்பில் சமீபத்தில் ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டது அதில் போர் மற்றும் அதன் தாக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளினால் ஆண்டிற்கு ஒரு லட்சம் குழந்தைகள் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ எல்லை சுபர் திட்டத்திற்காக அமெரிக்காவில் எமர்ஜென்சியை அமல்படுத்தியுள்ளார் அதிபர் ட்ரம்ப் அரசியல் குழப்பத்தில் சிக்கி தவிக்கும் வெனிசுலா நாட்டிற்கு மனிதா விமான அடிப்படையில் ரூபாய் 135 முப்பத்தி ஐந்து மில்லியன் நிதியுதவி வழங்க இருபத்தி ஐந்து நாடுகள் முன்வந்துள்ளன இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் இந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் அதிரடியாக சவரனுக்கு இருநூற்று இருபத்தி நான்கு உயர்ந்துள்ளது வரும் நாட்களில் இன்னும் தங்கம் விலை உயரும் என்று நகை வியாபாரிகள் கூறியுள்ளனர் தமிழகத்தில் விரைவில் போர் ஜி சேவை பெரிய அளவில் தொடங்கப்படும் என்று பி நிறுவனம் தெரிவித்துள்ளது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என மத்திய நேரடி வரிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது தேசிய சீனியர் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் நட்சத்திர வீராங்கனைகள் சாய்னா நேவால் சிந்து மோதுகின்றனா் இந்திய அமைச்சர் கபடி சம்மேளனத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்தல் முன்னாள் நீதிபதி எஸ்பி கார்க் மேற்பார்வையில் டெல்லியில் நேற்று நடந்தது இதில் சம்மேளனத்தின் தலைவராக கசானி ஞானேஸ்வரர் முடிராஜும் துணைத் தலைவர்களாக தினேஷ் பட்டேல் ஜெகதீஸ்வர் யாதவ் ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியிலிருந்து தமிழக மூத்த வீரர் தினேஷ் கார்த்திக் நீக்கப்பட்டுள்ளாா் டர்பனில் நடந்து வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இலங்கை அணிக்கு முன்னூற்று ரன்களை வெற்றி தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது திரைச் செய்திகள் ஜம்மு நெடுஞ்சாலையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் நாற்பதற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை உயிரிழந்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு நடிகர் நடிகைகள் டுவிட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளனர் என்னை நோக்கி பாயும் தோட்டா என்ற படம் ரிலீஸிற்கு தயாராக உள்ளது இந்த படத்தை தணிக்கை குழுவிற்கு விரைவில் அனுப்ப உள்ளதாக சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தனர் இப்போது தணிக்கை எல்லாம் முடிந்து யூ ஏ சான்றிதழ் பெற்று இப்படம் வெளிவரவுள்ளது ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் உருவாகி வருகிறது பாரிஸ் பாரிஸ் ஹிந்தியில் வெளியான குயின் படத்தை தமிழில் மறுபதிப்பு செய்கின்றனர் ஒரே சமயத்தில் நான்கு தென்னிந்திய மொழிகளில் தயாராகி வருகிறது இதன் தமிழ் பதிப்பில் காஜல் அகர்வால் நாயகியாக நடிக்கிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்